வணக்கம் நற்றினை நேர்கள் அனைவருக்கும் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டிற்கான ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை என் சார்பாகவும் நற்றினையின் சார்பாகவும் தெரிவித்துக் கொள்கின்றோம் ஜனவரி ஒன்று இரண்டாயிரத்தி பத்தொன்பது பொது அறிவு குவியலுக்காக கந்தரவு கோட்டை நேற்றைய கேள்விகளுக்கான பதில்கள் ஒன்று சர்வதேச அஹிம்சை தினம் ஒவ்வொரு ஆண்டும் அக்டோபர் இரண்டாம் தேதி அனுசரிக்கப்படுகிறது இரண்டு விமானப்படை பணிப்பாளரின் துணைத் தலைவராக ஏர் அனில் கோஸ்லா என்பவர் நியமிக்கப்பட்டுள்ளார் மூன்று மார்பக புற்றுநோய் விழிப்புணர்வுக்காக ஹை டச் மை என்ற பாடலை வெளியிட்டுள்ளவர் செரீனா வில்லியம் என்பவர் ஆவார் நான்கு ஹார்வர்டு பல்கலைக்கழகமானது இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டிற்கான கிளைட்ஸ்மேன் விருதினை மலாலா யூசப் என்பவருக்கு வழங்கப்பட்டுள்ளது 5. அமெரிக்காவைச் சார்ந்த ஜார்ஜ் பிக்ஸ்மித் மற்றும் பிரான்சின் ஹெச் எஸ் அர்னால்ட் பிரிட்டனின் கிரிகோரியன் பி விக்டர் ஆகியோருக்கு வேதியியல் துறைக்கான நோபல் பரிசு வழங்கப்பட்டுள்ளது இனி இன்றைய கேள்விகள் ஒன்று இந்தியாவின் முன்னாள் குடியரசுத் தலைவர் டாக்டர் சர்வபள்ளி ராதாகிருஷ்ணன் அவர்கள் எப்பொழுது பிறந்தார் இரண்டு எந்த மத்திய அமைச்சகம் ஹிஷகச் எனப்படும் நேரடி இணையதள சேவையை தற்பொழுது தொடங்கியுள்ளது மூன்று எந்த நாட்டில் உலகில் முதல் முறையாக இயங்கக்கூடிய ரயில் வண்டியை அறிமுகப்படுத்தியுள்ளது நான்கு ராஜஸ்தான் மாநிலத்தில் சாகித்ய அகாடமி நிறுவனத்தால் யாருக்கு மீரா புரஸ்கார் விருது வழங்கப்பட்டுள்ளது 5. இந்தியாவின் முதல் பிரத்யேக நாய்பூங்கா எந்த நகரில் அமைக்கப்பட உள்ளது மீண்டும் நாளை சந்திப்போம் நன்றி